தலைப்பு சமயம் அனைத்து இடத்திலும் சகித்து கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் ஒரு நாள் அன்புடன் நட்டினையின் கவிதைத் தேரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்